மே நமக ஓ தத்து சத் பரப்பிரம்மன் குருவே நமக ஆணை முகநாடு முகநம்பிகை பொன்னம்பலவன் ஞான குரு பாணியை உள்நாடு குருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி திருச்சிற்றம்பலம் சென்ற கர்மங்கள் விகித கர்மம் நிஷித கர்மம் இவைகளை பற்றி நாம் பார்த்தோம் வகுப்பில் வர்ண ஆச்சிரமங்களுடைய கர்மங்களை நம் பார்க்கலாம் வர்ணம் அப்படின்னா ஜாதின் அர்த்தம் வர்ணம் வந்து நான்கு வர்ணங்கள் இருக்கின்றன பிராமணர் வைசியர் சத்திரியர் சூத்திரர் என்று நான்கு வர்ணங்கள் இருக்கின்றன பிராமணா வைசிய சத்திரிய கர்மம் என்னன்னு கேட்டா வேதம் ஓதுதல் வேதம் ஓதுவித்தல் யாகம் செய்தல் பிறருக்காக யாகம் செய்தல் தானம் கொடுத்தல் தானம் வாங்குதல் என்று ஆறு இருக்கின்றன அது பிராமணருடைய தொழில் தான் தனக்காக வேதம் ஓதுறது அடுத்தவங்களுக்காக வேதம் சொல்லி கொடுக்கறது ஓதுறது யாகம் செய்யறது பிறருக்காக யாகம் செய்யறது தானம் கொடுக்கிறது தானம் வாங்கிறது இதெல்லாம் பிராமணனுடைய தொழில் நம்ம பார்க்கலாம் வியாபாரம் செய்தல் விவசாயம் பண்ணுதல் இவை ரெண்டுமே வைசியருடைய தொழில் விவசாயம் பண்ணுதல் வியாபாரம் செய்தல் இவையெல்லாம் வைசியருடைய தொழில் சத்திரியார் அப்படின்னு இருக்கார் அவர் நாட்டை அரசாட்சி உரிபவர் சத்திரியார் அரச நாட்டை ஆளுபவர் அரசன் அவர் சத்திரியார் அவருடைய கர்மா சூத்திரர் அப்படின்னு இருக்காங்க அந்த பிராமணர் வைசியர் சத்திரியர் இந்த மூன்று வர்ணத்தாரர்களுக்கும் பணிவிடைகளை வேலைகளை செய்பவர் எவரோ அவரே சூத்திரார் பிராமணர் வைசியர் சத்திரியர் மூன்று பேருக்கும் ஏவல் பணிவிடைகளை செய்பவர்கள் எவர்களோ அவர்களே சூத்திரர் வர்ணத்தினுடைய கர்மாக்களை பார்த்தோம் அடுத்த ஆச்சிரமத்தளுடைய கர்மாக்களை நம்ம பார்க்கலாம் ஆச்சிரமம் அப்படின்னா அது நான்கு பிரிவாக இருக்கின்றன பிரமச்சரியம் கரகஸ்தன் வானபருஷன் சன்னியாசி என்று நான்கு ஆச்சிரமங்கள் இருக்கின்றன பிரமச்சாரிய ஆருன்னு கேட்டால் குருவினிடம் சென்று கல்வியை கற்பவர் குருகுலவாசம் சென்று கல்வியலை கற்கக்கூடிய அந்த அது பிரமச்சாரிய வாழ்க்கை பிரமச்சாரியுடைய கர்மம் அதுதான் இந்த காலத்தில் பள்ளிக்கு சென்று கல்வியை கற்றல் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அது பிரமச்சாரியினுடைய கர்மா அதுக்கடுத்து கிரகஸ்தர்கள் இருக்கிறார்கள் திருமணம் செய்தல் மனைவியோட வாழ்தல் குழந்தை பேறு பெற்றுக்கொள்ளுதல் பணம் சம்பாதித்தல் நியாயமான வழியில் பணம் சம்பாதித்தல் அதற்கான பொருள்களை வாங்குதல் நியாயமான வழியில் போகபோக்கியங்களை அனுபவித்தல் இதுகெல்லாம் கிரகஸ்தனுடைய தர்மம் இதுக்கடுத்து வானப்பிரசம்னு ஒன்று இருக்குது எல்லாம் முடித்து ஒரு அறுபது எழுபது வயசு ஆன பிறகு குடும்பத்தை விட்டு விட்டு குடும்பத்தை சார்ந்து நம்ம இருக்கிறது உணவு உடை இருப்பிடம் இவை மூன்றுக்கும் குடும்பத்தை சார்ந்து இருக்கிறதுக்கு வானப்பிரஷ்டம்னு பேரு இந்த வானப்பிரஷ்ட நிலை போவதற்கு யாரும் விரும்புகிறதில்லை எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா நம்மளும் மதிக்க மாட்டாங்க கவனிக்க மாட்டார்கள் என்று நம்ம நினைத்து கொண்டு இருக்கின்றோம் அது அப்படி இருக்கிறது ஒரு தவறு சரியான பிரம்மச்சாரியாக இருக்கிறவர் சரியான கிரகஸ்தனாவான் சரியான கிரகஸ்தன் சரியான வானப்பிருஷ்ண நிலைக்கு வருவான் வானபிருஷ்ண நிலைக்கு வந் சரியான வானப்பிர்தன் சன்னியாசிக்கு போவான் என்பது கருத்து அதனால் சரியான பிரமச்சாரி கிரகஸ்தனாக இருப்பவர் பானபிருஷ்ணனுக்கு வந்தாலும் நல்லாத்தையும் இருப்பார் என்பது கருத்து இதுக்கடுத்து வர்ண ஆச்சிரமத்துடைய தர்மத்தை கர்மங்களை பார்த்தோம் அப்படி இருந்தாலும் அதனுடைய உட்பிரிவுகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பிராமணர் இருக்கார் அவன் பிராமணனுடைய பிரமச்சாரிக்குன்னு ஒரு கர்மம் இருக்கு அதெல்லாம் பார்த்தேன் வேதம் ஓதுறதோ இதெல்லாம் வைசிய பிரமச்சாரிக்கு உள்ள கர்மம் இருக்கு சத்திரிய பிரமச்சாரிக்கு உள்ள கர்மம் வேற இருக்கு சூத்திர பிரமச்சாரிக்கு உள்ள கர்மம் இருக்கு அதுக்கடுத்து பிராமண கிரகஸ்தனுக்கு உள்ள தர்மம் கர்மம் வைசிய க வைசிய கிரகஸ்தனுக்கு உள்ள கர்மம் சத்திரிய கிரகஸ்தனுக்கு உள்ள கர்மம் சூத்திர கிரகஸ்தனுக்கு உள்ள கர்மம் இப்படின்னுலாம் தனித்தனியா இருக்கு அதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பிராமண வானபிருஷ்டனுக்கு உள்ள கர்மம் வைசிய வான பிரஷ்டனுக்கு உள்ள கர்மம் சத்திரிய வானபிருஷ்டனுக்கு உள்ள கர்மம் சூத்திர பிரம்மச்சாரிக்கு உள்ள கர்மம் என்று உட்பிரிவுகள்லாம் இருக்கின்றன அதுக்கடுத்து பிராமண சந்நியாசிக்கு உள்ள கர்மம் வைசிய சந்நியாசிக்கு உள்ள கர்மம் சத்திரிய சன்னியாசிக்கு உள்ள கர்மம் சூத்திர சன்னியாசிக்கு உள்ள கர்மம் என்று இவை நான்கு இருக்கின்றன மொத்தம் பதினாறு இருக்கின்றன இதை நம்ம எந்த வர்ணத்தில் எந்த ஆச்சிரமத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டு அதற்கான கர்மங்களை நம் வேண்டும் முடிந்த முடிந்தளவு கடைபிடிக்க வேண்டும் அதுவே வர்ண ஆச்சிரமத்துக்கு உள்ள கர்மம் அந்தந்த கர்மங்களை அவரவர் செய்வதே தவமும் ஆகும் அதே தவம் தவம் செய்கிறதுக்கு எவ்வளவு பவரோ அதே பவர் இதுக்கு இருக்கு வர்ண ஆச்சிரமத்தை கடைபிடிக்கிறது அதே தவம் தனியாக போய் தவம் பண்ண வேண்டியது இல்லை அந்த அளவுக்கு இதுக்கும் புண்ணியம் இருக்கு மற்ற கர்மங்கள் சுலபமாக இருந்தாலும் அதை செய்யக்கூடாது என்பது வேதத்தினுடைய கருத்தான் அப்போ அடுத்த வர்ணம் அடுத்த ஆசிரமத்தினுடைய கர்மங்கள் நம்ம செய்கிறதுக்கு சுலபமாக சொல்லி அதை கடை செய்யக்கூடாது கடைபிடிக்கக்கூடாது அது தர்மம் அல்ல இதுவரைக்கும் வர்ண ஆச்சிரமத்தினுடையதை பார்த்தோம் இதுக்கடுத்து நிஷ்காம கர்மம்னு ஒன்று இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் நிஸ்காம் கர்மம் என்றாலும் கர்ம யோகம் என்றாலும் ஒரே பொருள் நிஷ்காம கர்மம் என்றாலும் கர்ம யோகம் என்றாலும் ஒரே அர்த்தம்தான் அந்தந்த வர்ண ஆச்சிரமங்களுக்குள்ள கர்மங்களை அந்தந்த வர்ண ஆச்சிரமங்களுக்கு உள்ள கர்மங்களை பலனை எதிர்பார்க்காமல் செய்வது நிஷ்காம கர்மமாகும் பலனை எதிர்பார்க்காமல் செய்வது நிஷ்காம கர்மமாகும் இப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துருக்கோம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் பொதுவாக ஆத்ம ஞானம் அடையணும்னா அந்த கர்ணத்துக்கு தூய்மையாக இருக்கணும் அந்த கர்ண சுத்தி இருக்கணும் அசுத்தமா இருக்கு அது சுத்தமா இருந்தா தான் ஆத்ம ஞானம் வரும் அப்படிங்கிறது கருத்து அந்த மனதனுடைய தூய்மை அந்த கர்ண சுத்தியானது நிஷ்காம கர்மத்தினால் தான் உண்டாகிறது நிஷ்காம கர்மத்தை கடைபிடித்தாத்தே அந்த கர்ண சுத்தி உண்டாகும் அதாவது வினை செய்கின்ற பொழுது வினையின் பயனை விரும்பாமலும் விரும்பாமல் பயனிலும் பயன் கிடைக்காததிலும் சமமாக இருக்க வேண்டும் ஒரு காரியம் பண்ணுறோம் அப்போ செய்கிறோம் பயனை விரும்பாமல் பலனை எதிர்பார்க்காமல் செய்யணும் பயன் கிடைத்தாலும் பயன் கிடைக்காட்டியும் மனது சமபாவனையிலே இருக்க இருக்கணும் அதனால் வரக்கூடிய இன்பது இன்பத்தில் வந்து நிலை மாறாமல் இருக்க வேண்டும் என்பது கருத்து அதில் வரக்கூடிய இன்பது இன்பத்தில் நிலை மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது கருத்து இன்பம் வந்தால் சந்தோஷப்படுவோம் துன்பம் வந்தால் தோண்டு போவோம் வெற்றி வந்தால் சந்தோஷப்படுவோம் தோல்வி வந்தால் தோண்டு போவோம் லாபம் வந்தால் சந்தோஷப்படுவோம் நட்டை வந்தால் தோண்டு போவோம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சமமாக இருக்கணும் மனசு இன்பத்தில் இன்பங்களையாதான் துன்பத்தில் துன்பம் உறுதல் இளன் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் இன்பத்தில் துன்பத்தில் துன்பம் உறுதல் இளன் இன்பம் வரும்போது சந்தோஷப்படாதவன் துன்பப்படும் போது துன்பம் வரும்போது துன்பம் பட மாட்டான் இன்பதுன்பங்களில் ஒரே படித்தாய் இருப்பதற்கு பெயர்தான் யோகம் என்று பகவான் சொல்லுகின்றார் இன்பதுன்பங்களில் ஒரே மனசு ஒரே மாதிரி இருக்கிறதுக்குத்த கிருஷ்ண பகவான் யோகம் என்று சொல்லுகின்றார் கீதையில் கர்மத்தை நமது கடமை என்றே செய்ய வேண்டும் கர்மங்களை நம்மளுடைய கடமை நம்மளுடைய டூட்டின்னு நினச்சி செய்யணும் பயனை கருதாமல் நமது கடமை என்று ஈஸ்வரனுக்கு அர்ப்பணி செய்கின்ற வினையை நிஷ்காம கர்மம் என்று கூறுவார்கள் பயனை கருதாமல் நமது கடமை என்று ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்து செய்கின்ற வினையை நிஷ்காம கர்மம் என்று கூறுவார்கள் இதை கர்த்தவிய கர் கர்மம் என்றும் கூறுவார்கள்ருக்கு அர்ப்பணித்து செய்கின்ற வினையை நிஷ்காம கர்மம் என்றும் கூறுவார்கள் இதை கர்த்தவிய கர்மம் என்றும் சொல்லுவார்கள் கர்த்தவிய கருவம் கர்மம் என்று சொல்லுவார்கள் கடமை என்று செய்கின்ற கர்மம் கர்த்தவிய கர்மம் எனப்படும் கடமை என்று நம்ம செய்கிற கர்மாவுக்கு கர்த்தவிய கருவம் கர்மம் என்று சொல்லப்படும் அதுவே நிஷ்காம கர்மமும் ஆகும் எந்த வகுப்பினர் எந்த வினைகளை செய்ய வேண்டும் என்று நூல்களில் கூறப்பட்டு இருக்கிறதோ அந்த கர்மத்தை கர்த்தவிய கர்மம் என்று சொல்லுவார்கள் எந்த வகுப்பினர் அதை பார்த்தமே வர்ண ஆச்சிரமோ அதத்தையும் சொல்றார் எந்த வகுப்பினர் எந்த வினைகளை செய்ய வேண்டும் என்று நூல்களில் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த கர்மத்தை கர்த்தவிய கர்மம் என்று சொல்லுவார்கள் நூல்களில் கூறப்பட்ட கர்மங்களை விட்டுவிடக்கூடாது நூல்களில் சொல்லப்பட்ட கர்மாக்களை நம்ம விட்டுவிடக்கூடாது எவ்வித கஷ்டம் இருந்தாலும் கடமையை செய்தாக வேண்டும் எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் கடமையை செய்ய வேண்டும் மனம் வாக்கு காயம் முதலீவைகளால் ஜீவர்களின் திருப்திக்காக எந்த கர்மம் செய்யப்படுகிறதோ அந்த கர்மத்தை சகாம என்று சொல்லப்படும் மனம் வாக்கு காயத்தினால எந்த கர்மம் ஜீவர்களுடைய திருப்திக்காக அவள் திருப்திக்காக ஜீவர்கள் செய்கிறார்கள் அந்த கர்மம் வந்து சகாம கர்மம் விரும்பி செய்கின்ற கர்மம்னு பேர் என்று பெரியர்கள் கூறுவார்கள் எந்த கர்மம் கிராமத்துக்காகவோ நகரத்துக்காகவோ நாட்டுக்காகவோ உலகத்திற்காகவோ பொதுமக்களுக்காகவோ செய்யப்படுகிறதோ அது எந்த கர்மம் கிராமத்துக்காகவோ நகரத்துக்காகவோ நாட்டுக்காகவோ உலகத்துக்காகவோ செய்கிறமோ அது வந்து நிஷ்காம கர்மமாகும் ஒரு கணவனுக்கு மனைவி செய்கின்ற தம் கணவனுக்கு மனைவி செய்கின்ற கர்மம் தன்னுடைய குருவுக்கு செய்கின்ற கர்மம் இறைவனுக்கு செய்கின்ற கர்மம் இவையெல்லாம் நிஷ்காம கர்மமாகும் மனைவி கனவுக்கு நிக் கணவனுக்கு செய்கின்ற கருமம் சிஷியன் குருவுக்கு செய்கின்ற கருமம் பக்தன் இறைவனுக்காக செய்கின்ற கர்மம் இவைகளெல்லாம் நிஷ்காம கர்மமாகும் யக்ஞாதிகளுக்கு செய்கின்ற கர்மமும் மன தூய்மையின் பொருட்டு செய்கின்ற கர்மமும் நிஷ்காம கர்மமாகும் யக்ஞாதி செய்கிறோம் பலனை எதிர்பார்க்காம செய்தோம்னா அதுவும் கர்மமாகும் மனிதனை கட்டுப்படுத்துவது கர்மம் கிடையாது அப்படிங்கிற மனதை வந்து பந்தப்படுத்துறது கர்மம் கிடையாது அவனுடைய இச்சையே ஆகும் அவனுடைய பற்றுதான் அவனை கட்டுப்படுத்துதே தவிர கர்மா வந்து கட்டுப்படுத்துறது கிடையாது வினைகள் செய்வது ஜீவனுடைய கடமை பலனை கொடுப்பது சிவனது தர்மம் வினைகளை செய்வது ஜர்களுடைய கடமை பயனை கொடுப்பது சிவனது தர்மம் எல்லா கர்மங்களையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் என்று அப்ப அர்ப்பணித்து விட வேண்டும் அப்படி செய்வன் உத்தமமான பக்தன் எல்லாரும் அதை உத்தமமான பக்தன்னை எல்லா கர்மாக்களையும் இறைவனுக்கு அர்ப்பணிப்பான்ற அது மேலான பக்தன் செய்விப்பவன் இறைவன் செய்பவன் ஜீவன் என்கின்ற பாவனையினால் வினைகளை செய்ய வேண்டும் இதுவே நிஷ்காம கர்மமாகும் நிஷ்காம கர்மத்துக்கு நிறைய விளக்கம் சொல்லிட்டு வர்ற பார்த்துட்டு வர்றோம் மனம் வந்து சூக்குவமான திரவியம் அதாவது மன சூக்குவமான பொருள் திரவியம்னா பொருள்னு அர்த்தம் மனம் வந்து சூக்குமாயிருக்கு எப்படி வந்து காற்று வந்து சூக்குமாயிருக்கும் ஆகாயம் சூக்குமாயிருக்கும் அதை போல மனதும் சூக்குமாயிருக்கு அதை நீக்க அந்த சுக்குமான் சுக்குமமான மனதில் இருக்கின்ற அழுக்கும் சுக்குமுமாக இருக்கு அழுக்கும் சூக்குமில்லை அதை நீக்க வேண்டுமானால் சுயநலமற்ற கர்மன் தேவை இந்த அழுக்கு போகணும்னா சுயநலம் அற்ற கர்மன் தேவை தீயவர்களுடைய பழகிய குழந்தை தாய் தந்தையின் சொற்களை கேட்க மாட்டாது தீயவர்களுடைய பழகிய குழந்தை தாய் தந்தையர்கள் சொற்களை கேட்க மாட்டாது அதுபோல காமம் கோபம் மயக்கம் முதலிய தீய குணத்தோடு பழகிய மனமானது மோட்சம் அடையக்கூடிய முக்தி வழிக்கு செல்ல மாட்டாது மோட்சத்தை அடையக்கூடிய முக்தி வழி அதில் செல்லாது யாருக்கு காமம் கோபம் மயக்கத்தில் இருக்கபவர்களுக்கு தன் குழந்தை தன் சொல்லை கேட்கவில்லையானா பள்ளிக்காக அனுப்ப வேண்டும் அதே போல தன்னுடைய மனம் தன்னுடைய சொல்லை கேட்காவிட்டால் சச்சங்கத்துக்கு அனுப்ப வேண்டும் உங்க பள்ளிக்கு அனுப்பணும் இங்கே சச்சங்கத்துக்கு அனுப்பணும் தந்தை சொல்லை கேட்காத பிள்ளை ஆசிரியர் சொல் அவசியம் கேட்கும் வீட்டிற்கு அடங்காத பிள்ளை வீதியில் அடங்கும் என்பது பல மொழி எல்லோரும் இன்பத்தை விரும்புகிறார்கள் ஆன புண்ணிய கர்மத்தை செய்வதில்லை துன்பத்தை யாரும் விரும்புவதில்லை பாவகர்மத்தை மிகுதியாக செய்கின்றனர் ஆயில் ஜாதி போகும் முதலியவைகள் வினையினால் உண்டாகின்றன இவ்வளவு ஆயில் இருக்க வேண்டும் என்ன ஜாதிகள் பிறக்க வேண்டும் இவ்வளவு இன்பம் வேண்டும் துன்பம் நமக்கு வேண்டுவது இல்லை என்று நினைப்பது நம் செயல் அல்ல இள இவைகளை நடத்தி வைப்பது கர்மம் ஒன்றே நம்மளுடைய கர்மந்தே அப்படி நடத்துது ஆகையால் இன்பம் வேண்டுமானால் நல்ல கர்மத்தை செய்ய வேண்டும் துன்பம் வேண்டாம் என்றால் தீய கர்மங்களை விட்டுவிட வேண்டும் ரொம்ப வேணாம்னு சொன்ன நினைச்சாசியின் தீய கர்மங்களை விட்டு விடணும் யாருக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்க கூடாது என்று இறைவனுக்குத்தான் தெரியும் யாராருக்கு என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன கொடுக்க கூடாதுன்னு இறைவனுக்குத்தான் தெரியும் இறைவன் தானாக யாருக்கு இன்பதுன்பங்களை கொடுப்பதில்லை தானாக அவர் எதையும் கொடுக்கறதில்லை பகவான் ஆனால் அந்த கர்மத்தின் பயனாகவே இன்பத் துன்பத்தை கொடுக்கின்றார் இன்பமும் துன்பமும் இரவு பகல் போல மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் நோயெல்லாம் நோய் செய்தார் நோய் செய்யார் நோய் இன்மை வேண்டுவவர் என்று வள்ளுவர் சொல்லுவதை நம்ம பார்க்கலாம் யாருக்கு தும்ப வந்திருக்கோ அதெல்லாம் பாவம் செய்தவர்களுக்குத்தான் தும்ப வந்திருக்கு என்று சொல்லுகிறார் யார் தும்ப வேண்டாம்னு விரும்புகிறார்களோ அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர் அதையே நம்ம பார்க்குறோம் நிஷ்காமிய கர்மத்தினுடைய பலனை தெரிந்து கொள்வதற்கு ஒரு சில கருதைகளை நம்ம பார்க்கலாம் ஒரு வீட்டில் ஒரு பாட்டி இருந்திருக்கு அந்த பாட்டிக்கு வயசாகிடுச்சி வீட்டிலேருந்து ஒதுக்கிட்டாங்க அந்த பாட்டி வந்து என்ன செஞ்சிச்சு சிவன் போய் அங்கே போய் இருந்துக்குச்சு அங்கே காலையிலையும் சாயங்காலமும் சிவனை தொழுது கொண்டு பக்தி பண்ணி கொண்டே வந்தது ஒரு நாள் நாரதருடைய தரிசனம் அவள் அந்த பாட்டிக்கு கிடச்சிருச்சு பாட்டி நாரதர்கிட்ட எனக்கு வயதாகி விட்டது நான் நல்ல கதி அடைவதற்கு நீங்கள் ஏதாவது அனுக்கிரகம் பண்ணணும் என்று பாட்டி நாரதரை பார்த்து கேட்டார் நாரதர் அந்த பாட்டிக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணினார் இதை நீ ஜபம் பண்ணி கொண்டே வா எதையும் சிவனுக்கு நீ அர்ப்பணம் பண்ணிடு அப்படி என்று சொல்லி சென்று விட்டார் அந்த பாட்டி அதே மாதிரி காலையிலையும் சாயங்காலமும் கோயிலெல்லாம் துடைத்து பெருக்கி எல்லாத்தையும் குப்பையில் போடுவார் குப்பையில் போடும்போது இதுவும் சுவா அர்ப்பணம் அந்த பாட்டி சொல்ல அதே மாதிரி ஏச்சு வெத்தலை போட்டு ஏச்சி எல்லாம் துப்பி அதையும் குப்பையை அள்ளி இதுவும் சுவா அர்ப்பணம் அப்படின்னு குப்பையில் போடும் போ பாட்டி போடும்போது எல்லாம் கைலாயத்துக்கு போய் குப்போய் வச்சு எல்லாம் அங்கே போய் சேர்ந்துருச்சு சிவன் பார்க்குறார் யமனை கூப்பிடுறார் நீ போய் அந்த பாட்டிய நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறார் யமன் போய் அந்த பாட்டியை பிடித்து நரகத்துக்கு கொண்டு போக போறார் எரும ஏற்றிக்கிட்டு தானும் உட்காந்து கொண்டு நரகத்துக்கு யமன் போகிறார் போகும்போதே அந்த பாட்டி என்ன செய்கிறேன் எருமை மாடு யமன் நான் எல்லாமே சிவா அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி சிவா அர்ப்பணம் பண்ணிடுறேன் எல்லோரும் கைலாயத்துக்கு போயிடுறேன் எருமை மாடு எமே பாட்டி எல்லோருமே சிவலோகத்துக்கு போயாச்சு சிவன் பார்க்குறார் எமனை கூப்பிட்டு என்ன ஒன்றைய நரகத்துக்கு அந்த பாட்டியை கொண்டு போய் விளை சொன்ன இங்கே கொண்டு வந்திருக்கே என்று சிவம் சிவன் யமனை பார்த்து கேட்குறார் எமேன் சொல்கிறார் நான் அப்படித்தான் போனேன் எல்லாமே சிவா அர்ப்பணம் சொல்லி சொல்லி அந்த பாட்டி எல்லாரும் அர்ப்பணம் பண்ணதுனால நாங்கள் கைலாயத்துக்கே வந்துட்டோம் அப்படின்னு எமேன் சொல்கிறார் அப்படியா அந்த பாட்டியை பார்த்து சிவன் கேட்குறார் உனக்கு எப்படி இந்த மந்திரம் இதெல்லாம் தெரிந்தது நாரர்கள் இருந்து எனக்கு இதெல்லாம் உபதேசம் பண்ணினார் என்று பாட்டி சொல்லுகின்றால் யமனை பார்த்து சிவன் நீ போ இந்த பாட்டி இங்கேயே இருக்கட்டும் என்று கைலாயத்திலே இருக்க வைத்தார் நிஷ்காம கர்மத்தினால சிவா அர்ப்பணத்தினால அந்த பாட்டிக்கு கிடைத்த நிலையை நம்ம பார்க்கலாம் நிஸ்காம கர்மத்தினால நிறைய பெரிய பெரிய பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் மோட்சமே கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நிஸ்காம கர்மத்துக்குள்ள நிறையா கதைகள்லாம் இருக்குது இப்போ தகப்பன் இருக்கார் பிள்ளை இருக்கிறது மகன் இருக்கா மகனை வந்து படிக்க வைத்து நல்ல வேலை வாங்கி கொடுத்து திருமணமெல்லாம் செய்து வைத்து அவனை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடுறார் வயசாகி போச்சு தகப்பனுக்கு பிள்ளை வந்து கவனிக்க மாட்டிக்கிறான் அப்போ அந்த தகப்பன் நினைக்கின்ற நான் முதல்ல உன் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து திருமணம் செய்து வைத்து இவ்வளவு மேலான நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்னை இவனை கவனிக்கவில்லை என்று நினைக்கின்றார் இது காமிய கர்மத்தினால் இவர் செய்ததுனால இவருக்கு இந்த கவலை வந்தது அதே தகப்பன் வந்து என்னுடைய கடமை பிள்ளைய படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து நல்லா நிலைக்கு கொண்டு வருது என்னுடைய கடமை என்று செய்திருப்பாயா செய்திருப்பாரே ஆனால் இப்பொழுது வயதான பிறகு கவனிக்கவில்லை என்றாலும் அந்த கவலை வராது இவர் அந்த பலனை எதிர்பார்த்து செய்ததனால கவனிக்கவில்லை என்றதனால் அவருக்கு கவலைப்பட்டு துன்பப்பட்டார் பலனை எதிர்பார்க்காம இருந்திருந்தா அவருக்கு இந்த துன்பம் வந்திருக்கதா வந்திருக்காது தந்தையுடைய கடமை அவையெல்லாம் செய்தார் மகனுடைய கடமை தந்தையை காப்பாற்ற வேண்டியது அது அவனுடைய கடமை செய்யவில்லையா என்றால் அதுக்கு ஒன்றும் அது அவனுடைய கடமை கடமை தவறியவன் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதனால் நம்ம கடமையை மட்டும் நம்ம செய்தோம்னா நமக்கு துன்பம் வராது என்பதற்கு இந்த கதைகளையும் நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம் அதே மாதிரி விவசாயி பலனை எதிர்பார்த்து கொண்டு விவசாயம் பண்ணி பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்பொழுதும் துன்பந்தான் சரியாக முளைக்கிழமைனாலும் தும்புவோம் இப்போ ஊடு போடணும் அது கங்கலை விட்டு அது சீக்கடிக்காமல் இருக்கணும் உரம் வைக்கணும் மழை தண்ணி வேயணும் அறுவடை பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் என் பலனை விவசாயி எதிர்பார்த்து கொண்டே இருந்தானே ஆனால் இன்பமும் துன்பமும் தினந்தோறும் இருந்து கொண்டே இருக்கும் அறுவடை பண்ணியாச்சு அப்பையும் சொல்ல முடியாது விலை கூடுதலாக இருந்து பயிர் ஈல்டு வந்துருந்துச்சுன்னா சந்தோஷப்படுவான் ஈல்டு வந்து விலை இல்லைனாலும் கவலைப்படுவான் ஏதோ ஒரு நேரம் நல்லா விளைச்சல் வந்திருக்கு நல்ல ஒரு விலையும் இருக்கு அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவான் மொத்தத்துக்கே லாஸாக போயிருக்கக்கூடிய விவசாயமும் இருக்கிறது இதெல்லாம் விவசாயினுடைய நிலை இதை வந்து திடந்தோறும் நம்ம நினச்சிக்கொண்டே இருந்தோம்னால் நமக்கு இன்பது வந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய கடமை விவசாயம் பண்ண வேண்டியது பலனும் வரும்போது எவ்வளவு வருதம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்கின்ற மனோ நிலையில் இருந்தாரே ஆனால் இப்பொழுதும் நம்ம ஆனந்தமாக இருக்கலாம் கடினம்தான் இருந்தாலும் அப்படித்தான் இருக்கணும் அது நிஷ்காமிய கர்மம் அதேமாதிரி வீட்டுக்கு வேலைக்கு இருக்கக்கூடிய வேலைக்காரியானவள் யஜமானுடைய பிள்ளையை ஆய் போனால் கழுவி நல்லா குளிக்க வச்சு அந்த உணவு எல்லாம் போட்டு உணவு எல்லாம் கொடுத்து கண்ணே பொன்னே என்று தாளாட்டி சீராட்டி என்னுடைய கண்ணே அப்படின்னு சொல்லி கொஞ்சுகின்றாள் அப்படியெல்லாம் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய வீட்டில் இருக்குது என்று வேலைக்காரிக்கு தெரியும் இந்த யஜமானுடைய குழந்தையை பற்றி தன்னுடைய தூட்டி தன்னுடைய கடமை என்று செய்வாளே தவிர அதனால் அவளுக்கு இன்பமோ துன்பமோ கிடையாது ஆய் போயிருந்தாலும் அதை வந்து கழிவு அதனால் அருவருக்க மாட்டாள் தன்னுடைய கடமை அப்படி என்று அதை இருக்கலாம் இதை கர்மத்துக்குமான ஒரு சில கதைகளை நம்ம பார்த்தோம் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில் கர்மாக்களை பற்றி சுருக்கமா பார்த்து நிறைவு செய்வோம் முதலில் சஞ்சிதம் ஆகாமியம் பிராரப்த கர்மங்கள் இந்த மூன்று இருக்கு அதில் நாம் அனுபவிப்பது பிராரப்த கர்மத்தை மட்டும்தான் நம்ம அனுபவிக்கிறோம் தெரிந்து கொண்டோம் புண்ணிய கர்மத்தினால சொர்க்கம் நல்ல பிறவி இன்பம் அனுபவிக்கலாம் என்று தெரிந்து கொண்டோம் பாவ நரகம் உண்டாகும் நரகம் கிடைக்கும் கீழான மிரவி மிருகப் பிறவி உண்டாகும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம் மிச்சிர கர்மத்தினால இன்பது புண்ணிய பாவம் கலந்து கர்மாக்களை செய்ததுனால இன்ப துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வரும் என்றும் முன்பு தெரிந்து கொண்டோம் விகித கர்மங்கள் நான்கு இருக்கின்றன அதில் கர்மத்தை செய்தால் பாவம் வராது அதில் புண்ணியமும் இல்லை அது திறந்தோறும் செய்தாக வேண்டும் அது நித்திய கர்மம் என்று தெரிந்து கொண்டோம் நைமித்திய கர்மம்னு ஒன்று இருக்கிறது அது வந்து செய்தால் செய்யாவிட்டால் பாவம் செய்தால் புண்ணியம் இல்லை ஏதோ ஒரு காரிய காரணத்துக்காக விசேஷ காலங்களில் செய்வது நைமித்திய கர்மம் என்று அதையும் தெரிந்து கொண்டோம் காமிய கர்மங்கிறது பலனை எதிர்பார்த்து செய்கின்ற கர்மங்கள் மலை வேண்டியபவன் காரிரி யாகம் புத்திர வேண்டியபவன் அதற்கான யாகம் இவையெல்லாம் செய்து பலனை அடைகிறதுக்கு காமிய கர்மம்னு பேர் பிராய சித்த கர்மங்கிறது தெரிந்து செய்த பிராய சித்தங்கிறது அசாதாரண அதுக்கு செய்து அந்த பாவத்தை நம்ம போக்கலாம் முன்னால் எத்தனையோ சின்னங்கள் செய்த பாவங்கள் இந்த ஜென்மங்களில் செய்த பாவங்கள் இவையெல்லாம் சாதாரண பிராய சித்தம் இதுவைகளை போக்குவதற்கான கர்மங்களை செய்து பாவங்களை போக்கலாம் என்று தெரிந்து கொண்டோம் நிஷ்காமிய கர்மங்கள் நிசித்த கர்மம்னு ஒன்று இருக்குது அதையும் நம்ம பார்த்தோம் எதெல்லாம் செய்யக்கூடாது கல் காமம் பொய் கொலை களவு இதெல்லாம் செய்யக்கூடாது பிரஜோகுணத்தை அதனால் வரக்கூடிய கர்மாக்களை செய்யக்கூடாது என்று அதுகளையும் நம்ம பார்த்தோம் நிஷ்காம நிசி நிசீத கர்மம் அதாவது விளக்கப்பட்ட கர்மம் செய்யக்கூடாத கர்மம் இவைகள்லாம் எது கல்காமம் பொய் கொலை களவு இவைகளெல்லாம் அதையும் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு வர்ணத்தாருக்கு உள்ள கர்மாக்களையும் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் உள்ள கர்மாக்களையும் நம்ம பார்த்தோம் அந்த எந்த வர்ணத்தில் எந்த ஆச்சிரமத்தில் இருக்கிறோம் அவங்க செய்ய வேண்டிய கர்மாக்களையும் நம்ம அதையும் நம்ம தெரிந்து கொண்டோம் இன்னென்ன வர்ணத்திலும் இன்னென்ன ஆச்சிரமத்திலும் இன்ன கர்மாவை செய்ய வேண்டும் என்று அதையும் நம்ம பார்த்தோம் நிஷ்காம கர்மம் வந்து நம்மளை அந்த கர்ண சுத்தி உண்டாகும் என்று அதையும் தெரிந்து கொண்டோம் மனசில் இருக்கக்கூடிய அழுக்கள்லாம் போகும் அதெல்லாம் ஏன் அழுக்கு போகணுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம கர்மங்களையும் அது அதனால் உண்டாகக்கூடிய பிரயோஜனத்தையும் நம்ம தெரிந்து கொண்டோம் நிஷ்காம கர்மம் மட்டுமே அந்த கர்ணத்திலுடைய அந்த கர்ணங்கிறது மனதனுடைய மனதோஷத்தை போக்கும் அதாவது பாவங்களை போக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்றோம் நிஷ்காம கர்மம் தான் நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு பாவம் இதெல்லாம் போக்கும்னு தெரிந்து கொண்டோம் மலதோஷம் போச்சுன்னா அந்த கர்ண சுத்தி உண்டாகும் அந்த கர்ண சுத்திங்கிறது அந்த கர்ணம் அழுக்கு போயிடும் வஸ்திரத்தில் அழுக்கு போக அதுக்கு ஒரு சோப்பு அதை யூஸ் அதை பயன்படுத்தினா உடம்புல இருக்க அழுக்கு போகணும்னா அதுக்கு ஒரு சோப்பு இருக்குது அதை உபயோகப்படுத்தணும்னா உடம்புல இருக்க அழுக்கு போயிடும் மனசில் இருக்க அழுக்கு போகணும்னா நிஷ்காம கர்மம் என்கின்ற சொல்லுகின்ற அதை நம்ம கடைப்பிடித்தோம்னா அந்த மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு போயிடும் என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த அழுக்கு போச்சுன்னா மலதோஷம் போச்சுன்னா அந்த கர்ணம் சுத்தி ஆகுது சுத்தினா சுத்தமாகுதுன்னு அர்த்தம் அதனால் ஈஸ்வரனுடைய கிருவை நமக்கு கிடைக்குது பகவானுடைய கிருவை நமக்கு கிடைக்கும் அதனால் சர்க்குரு வாய்க்க பெறுவார் ஈஸ்வருடைய கிருபினால் சர்க்குரு நமக்கு கிட்டுவார் குருவினால ஆத்ம ஞானம் நம்ம அடையலாம் ஆத்ம ஞானம் வந்துருச்சுன்னா அஞ்ஞானம் போயிடும் நம்ம யாருன்னு தெரியாமல் இருக்கிறோம் அந்த அஞ்ஞானமானதும் நீங்கிவிடும் அப்போ நம்ம யாருன்னு தெரிந்து கொள்வோம் அந்த ஞானம் வந்துருச்சுன்னா ஜீவன் முத்தி நிலையில் சரீரம் இருக்கும்போதே ஆனந்தமாக வாழலாம் சரீரம் போயிருச்சுன்னா அடுத்து சரீரம் எடுக்காமல் இருக்கலாம் அதாவது மோட்சத்தை அடையலாம் பெருவான் நிலையை அடையலாம் பெருவி பெருங்குடல் நீந்தலாம் என்ற கருத்து இதனால் வருது நிஷ்காம கர்மம் செய்கிறதுனால இது இப்படியே வரும் வந்து நம்ம பெருமான் நிலையை அடையலாம் ஏன் பெருமான் நிலை அடையலாங்கிறதுக்கெல்லாம் முன்னாலே நம்ம விசாரணை பண்ணி பார்த்தோம் சம்சார துக்கச்சாவரம் பிரிவி துன்ப கடல் அப்படிங்கிறது அதனால் பிரிவி வேண்டாம் மோட்சம் வேண்டும் அதுக்கு ஒரே உபாயம் தன்னை யாருன்னு தெரிந்து கொள்வது அதுக்கு பரோட்சம் அது பிறகு அபரோட்சத்துக்கு நம்ம வர்றோம் அவரோட்சம் வந்துடுச்சுன்னா ஆனந்தம் ஜீவன் முத்தி நிலை அப்புறம் விதேக முத்தி நிலை இது எல்லாம் ஞானத்தினால் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம் இது நிஷ்காம கர்மத்தினுடைய பயனை நம்ம பார்த்துட்டோம் இதுவரைக்கும் நம்ம வந்து கர்மகாண்ட வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை பற்றி சுருக்கமாகவும் பார்த்தோம் கர்மத்தை பற்றிய விசாரணை இக்குடன் முடிவுற்றது அடுத்த வகுப்பில் நம்ம பக்தியை பற்றி கொஞ்சம் விசாரணை பண்ணலாம் அடியேனையாள அருள்மே நிசாட்சி படிமீது வந்த பரனே கொடியனேண்டனாதிமேப்பளவில் போகதாயாவானும் சார்கதியங்காவானும் அந்தமிலா என்ப நமக்கேவானும் எந்த நுயர்தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோனாகுவானும் குரு கிச்சம் பலம்